நச்சினையின் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நச்சினையின் கதையோடு உறவாடு நிகழ்ச்சிக்காக உங்களுடன் மதுரையில் இருந்து விஜயான ஒரு அற்புதமான நாட்டுப்புற கதை ஒரு ஊர்ல ஒரு அழகான குடும்பம் இருந்தது அந்த குடும்பத்துல குழந்தைகள் மட்டுமல்ல அம்மா அப்பா அந்த அம்மா அப்பாவுக்கு அம்மா அப்பா அதாவது தாத்தா பாட்டிங்க மாமா அத்தை இப்படி நிறைய பேர் இருந்தாங்க அந்த வீட்டுல அந்த வீட்டுல எப்ப பார்த்தாலும் குதூகலமா குழந்தைங்க விளையாடுறதும் பெரியவங்க சந்தோஷமா பேசிக்கிறதுமா இருந்தது அந்த வீட்டில இருந்த தாத்தா பாட்டி இருவருமே ரொம்ப வயசானவங்களா இருந்ததுனால கொஞ்ச நாள்ல அவங்களுக்கு மூட்டு வலி கை கால் வலி இப்படி உடம்புல பல விதமான உபாதைகள் ஏற்பட்டு அவங்க உட்காரவும் எந்திரிக்கவும் நடக்கவுமே ரொம்ப சிரமப்பட்டாங்க இதனால என்ன ஆச்சுன்னா அவங்களுக்கு சாப்பிட கொடுக்கற சாப்பாடு தண்ணி இந்த தட்டு தமிழர் இருக்கு இல்லையா இதெல்லாம் தவற விட்டுருவாங்க கீழே விழும்போது சில நேரம் அந்த தட்டு உடஞ்சு போயிடும் தமிழர் நெலிஞ்சு போயிடும் இதெல்லாம் பார்த்த அந்த வீட்டு அம்மா நீங்கள் வந்து இந்த வீட்டை ரொம்ப அசுத்தம் பண்ணுறீங்க சாப்பாடெல்லாம் அங்கங்கே சிந்தி வைக்கிறீங்க உங்கள் ரெண்டு பேருக்கும் நிதானம் பத்தலை அதனால் இனிமேல் நீங்கள் வீட்டுக்கு வெளியில் இருக்க திண்ணையிலே தங்கிக்கோங்க வீட்டுக்குள்ளே எல்லாம் வர வேணாம் உங்களுக்கு சாப்பாட்டு நேரம் வந்துட்டா நான் வந்து சாப்பாடு தண்ணியெல்லாம் திண்ணையிலே கொண்டு வந்து தந்துடுறேன் அங்கே நீங்கள் சாப்பிட்டு தட்டை கழுவி ஓரமாக வச்சுட்டு நீங்கள் அங்கேயே படுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த தாத்தாவையும் பாட்டியையும் வீட்டுக்கு வெளியில் ஒதுக்கப்புறமாதிரி இருந்த திண்ணையிலேயே தங்க வச்சுட்டாங்க அந்த வீட்டு தாத்தாவும் பாட்டியும் சரி நம்மளால் எதுக்கு அடுத்தவங்களுக்கு தொல்லை அப்படின்னு சொல்லி அவங்களும் அந்த வீட்டு அம்மா சொன்ன மாதிரியே வீட்டுக்கு வெளியில் ஒதுக்கப்புற மாதிரி அந்த அமைதியா போய் உட்காந்துக்கிட்டாங்க அவங்களுடைய சாப்பாடு மற்ற படுக்கை எல்லாமே அந்த தென்னையில் தான் இருந்தது அந்த வீட்டு அப்பா வந்து தன்னுடைய மனைவியை தட்டி கேட்கறதுக்கு பயந்துக்கிட்டு அவங்ககிட்ட கேட்டால் அவங்க ஏதாவது சண்டைக்கு வருவாங்க அப்படின்ட்டு அவரும் அமைதியாக இருந்தார் அந்த தாத்தாவும் பாட்டியும் தன்னுடைய பையனையும் அதிகமா கஷ்டப்படுத்த விரும்பாததுனால அவர்கிட்டயும் தங்களுடைய கஷ்டத்தை சொல்லல ஆனா அந்த வீட்டுல இருந்த ஒரு குட்டி குழந்தை என்ன பண்ணினா அப்படின்னா தன்னுடைய அம்மா கிட்ட வந்து கேட்டா அம்மா ஏம்மா நீங்கள் வந்து தாத்தாவையும் பாட்டியையும் திண்ணையிலேயே உட்கார வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்கவும் அந்த அம்மா சொன்னாங்க அவங்க நடக்கும்போது உட்காரும்போதெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதனால தான் அவங்கள ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டேன் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க சரி அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கூட வீட்டுக்குள்ளே விடாமல் ஏன் அங்கேயே உட்கார வச்சுருக்கீங்க சாப்பிட்ற நேரத்துலயாவது உள்ளே வரலாம் இல்லை அப்படின்னு கேட்கவும் அந்த அம்மா சொன்னாங்க சாப்பிடும் போது அவங்க தட்டு தம்ளர் எல்லாம் கீழே போட்டுறாங்க அதனால சாப்பாடெல்லாம் சிந்தி வீடெல்லாம் அசிங்கப்படுத்துறாங்க தட்டும் உடஞ்சு போயிடுது தம்ளரும் நெளிஞ்சு போயிடுது அதனாலதான் என்ன இந்த மாதிரி ஒரு அலுமினிய தட்டுலையும் அலுமினிய தம்ளர்லயும் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறேன் இது கீழே விழுந்தாலும் உடையாது நெலிஞ்சாலும் பரவாயில்ல அலுமினிய தட்டு தானே தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க இதை அந்த குழந்தை கேட்டுட்டு சரிதான் அப்படின்ட்டு போயிடுச்சு இப்படியே சில காலம் போச்சு மழையா இருந்தாலும் வெயிலா இருந்தாலும் பனியா இருந்தாலும் அந்த தாத்தாவும் பாட்டியும் திண்ணையில தான் படுத்துக்குவாங்க சாப்பாட்டு நேரம் வந்தா அந்த அம்மா வந்து ஒரு அலுமினிய தட்டுல நாய்க்கு சோறு வைக்கிற மாதிரி சோத்தை போட்டு கொண்டு போய் தாத்தா பாட்டி முன்னாடி வைப்பாங்க தண்ணியும் கொண்டு போய் ஒரு அலுமினிய தமிழர்ல கொண்டு போய் வைப்பாங்க அந்த குழந்தை இது எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டே இருந்தது ஒரு நாள் சரியான மழை பெஞ்சது அன்னைக்கு சரியான குளிர் அடிச்சது அந்த குளிர் தாங்க முடியாம அந்த தாத்தா பாட்டி இரண்டு பேருமே ஒரே நாளில் இறந்து போயிட்டாங்க அந்த தாத்தா பாட்டி இறந்து போனதுனால சொந்தக்காரங்க எல்லாரும் கூடி செய்ய வேண்டிய சடங்குகளை எல்லாம் செஞ்சு அந்த தாத்தா பாட்டியா கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டு வந்தாங்க திரும்ப எல்லாரும் வீட்டுக்கு வந்த பிறகு இந்த குட்டி பாப்பா என்ன பண்ணனும் அப்படின்னா அந்த திண்ணையில ஓரமா இருந்த அந்த அலுமினிய தட்டையும் அலுமினிய தமிழரையும் பத்திரமா எடுத்துட்டு வீட்டுக்குள்ள போய் தன்னுடைய விளையாட்டு பொருட்களை எல்லாம் வைக்கக்கூடிய இடத்துல அந்த தட்டையும் தமிழரையும் வச்சிருந்தா இத பாத்த அந்த குழந்தையோட அம்மா இதற்கு இங்க தூக்கிட்டு வந்து வச்சிருக்க இதை கொண்டு போய் குப்பையில போடு அப்படின்னு சொல்லி அதை எடுத்து குப்பையில போட போனாங்க அப்ப அந்த குழந்தை என்ன தெரியுமா சொன்னா வேணாமா வேணாம் அத இருக்கட்டும் நாளைக்கு உனக்கும் அப்பாவுக்கும் வயசாகி நீங்களும் திண்ணையில தங்கும் போது உங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்கு அலுமினிய தட்டுக்கும் தம்ளருக்கும் நான் எங்கே போவேன் நான் பத்திரமா இப்பே எடுத்து வச்சுக்கிறேன் அப்படின்னு அந்த குழந்தை சொன்னான் இத கேட்டதும் அந்த வீட்டு அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் தூக்கி போட்டது எந்த பதிலுமே அவங்களால சொல்ல முடியல இந்த குழந்தையோட மனசுல பாருங்க இந்த விஷயம் எவ்வளவு ஆழமா பதிஞ்சிருக்கு அப்படின்ட்டு இதனால நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைங்க நாம வந்து அடுத்தவங்களை எப்படி நடத்துறோம் அப்படிங்கறத ரொம்ப உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டு வராங்க அது அந்த குழந்தைங்களும் நாளைக்கு நம்மள நடத்த ஆரம்பிக்கிறாங்க இப்ப பாத்தீங்கன்னா உங்க தம்பி தங்கச்சிங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களை நீங்க வந்து கோபப்பட்டு அடிச்சாலோ அவங்களுக்கு பொம்மை தராம மறுத்தாலோ அவங்களும் கொஞ்ச நாள்ல அதே மாதிரி உங்ககிட்ட செய்ய ஆரம்பிப்பாங்க நான் சொல்றது உண்மையா இல்லையா குழந்தைகளே அதனால இனிமேல் எல்லார்கிட்டையும் அன்பா நடந்துக்குவோம் நாம என்ன செய்யறோமோ அதுதான் நமக்கு திரும்ப வரும் இதை தான் பெரியவங்க சொல்லுவாங்க விதை ஒன்று போட்டால் சுரை ஒன்றா முளைக்கும் அப்படின்னு அதாவது நாம என்ன விதை போடுறோமோ அந்த விதையில இருக்கக்கூடிய மரம் முளைச்சு நாளைக்கு அந்த பழத்தை தரும் இப்போ ஒரு சுரை போட்டா சுரக்கா தான் வரும் மாம்பழம் வராது மாம்பழம் வேணும்னா மாம்பழ விதையதான் நம்ம போடணும் அப்பதான் நமக்கு மாம்பழம் கிடைக்கும் அதே மாதிரிதான் நம்மளுடைய தம்பியோ தங்கச்சிகளோ நம்ம அன்பா நடந்துக்கணும் அப்படின்னா நாம முதல்ல அவங்க அன்பா நடந்துக்கணும் நாம அவங்கிட்ட கோவப்பட்டு அவங்களை திட்டினோம் அடிச்சோம் அல்லது அவங்களுக்கு வேண்டிய பொருட்களை கருத்தும் உங்க நண்பர்கள் இது போன்ற கதைகளை கேட்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாங்க அப்படின்னா தமிழ் ஸ்டோரிஸ் பார் கிட்ஸ் அப்படிங்கிற நம்மளுடைய சேனல்ல நூற்று கணக்கான கதைகள் இருக்கு அதை எல்லாத்தையும் கேட்டு மகிழனும்னா உங்க நண்பர்கள் என்ன பண்ணணும் பிளே ஸ்டோர்ல போய் பாட் பீன் பி ஓ டி பிஇஎன் அல்லது காஸ்ட் பாக்ஸ் சிஏஎஸ்டி பிஓஎக்ஸ் இந்த இரண்டு ஆப்பில் ஏதோ ஒரு ஆப்பை டவுன்லோட் செஞ்சு அதில் தமிழ் ஸ்டோரிஸ் ஃபார் கிட்ஸ் அப்படிங்கிற நம்மளுடைய சேனலை தேடி எடுத்து ஃபாலோ அல்லது சப்ஸ்கிரைப் பண்ணா அவங்களாலையும் தொடர்ந்து இந்த கதைகளை கேட்க முடியும் அப்படிங்கிற தகவலை அவங்களுக்கு சொல்லுங்க நன்றி வணக்கம்